இருந்துடைய மாதம் தான் நாட்டின் மன்னர் நஜாஷி அவர்களுடைய மரணமும் இந்த மாதத்தில்தான் ஏற்பட்டிருக்கீஸ் அவர்களின் மரணம் நூத்தி ஒன்னாம் ஆண்டு இடம்பெற்றிருக்கு இமாம் அலி அவர்களின் மர்ணமும் நாலாம் ஆண்டு இந்த ரஜபுடைய மாதத்திலாக இடம் பெற்றிருக்கு அல்லாவி நல்லடியார்களே அன்பு சகோதர்களே சகோதரிகளே தாய்மார்களே இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லா விரும்பக்கூடிய நல்லமல்கள் நாம ஈடுபடுவதின் ஊடாக நிச்சயமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அல்லாவுக்கு விருப்பமான அமல்கள் அல்லாஹு அது குறுக்கும் என்று குறிப்பிடுகிறேன் அல்லாவை ஞாபகப்படுத்த எல்லா நேரங்களிலும் அவர்கள் அல்லாஹுடைய நமக்கு சந்தோஷத்தை நிம்மதியை ஏற்படுத்துவார் அலாபி திகர் இல்லாஹ் திக்கரை கொண்டுதான் உள்ள அமைதியும் சாந்தியும் அடைகிறோம் உலகத்தில் பலவிதமான கஷ்டங்களை நாம் இன்றைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த கோவிடுடைய காலத்தில் இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீடும் மாறணும் ஆயத்திற்கு ஓதப்பட்ட நிலையில் வீடு அடைக்கப்படும் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அந்த வீட்டை ஷைத்தானுடைய சீங்கை விட்டு பாதுகாக்கிறார் அபு உரை அவர்களுடைய வீட்டுக்குள்ள ஷைத்தான் நுழைந்து திருடிய சம்பவம் எதுக்கு தெரியும் புகாரில் அது பதிவாக இருக்கிறது மூணு சந்தர்ப்பத்தில் பிடிப்பட்டார் அவர் சொன்னார் என்ன நான் உனக்கு ஒரு ஆயத்தை சொல்லி தருகிறேன் அதை நீங்கள் ஓதினால் எனக்கு இந்த வீட்டுக்கு வர முடியாது கன்யவான் அவர்களே வீட்டை அடைக்கும் பொழுது ஆயத்தில் குடிசிய ஓதி நாம் வீட்டை அடைத்துக் கொண்டால் நிச்சயமாக அந்த வீட்டில் பாதுகாப்புகிறேன் لا لا هو هو الحي القيوم ولا ولا ولا نوم له ما ما في السماوات السماوات من من الذي بإذنه. يعلم بين ولا يحيطون من علمه إلا بما شاء وسيء كرسي السماوات والأرض. ولا ما هو عظيم. ان குறிக்கொண்டால் அதுமக்கெரிய பாதுகாப்பாக இருக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கு பிறகும் மூணு குல்சூராக்களையும் சொல்வதே இந்த அடிப்படைய நல்ல அமல்களில் ஈடுபடுவது விக்கர கொண்டு ஆரம்பிங்க அதே நேரத்துல ஒரு ஆணுடைய திலாவத்தை செய்ய குழந்தைகளை வீட்டுல வைத்துக் கொண்டு நல்ல நபியுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க இதை கொண்ட ஒரு சிறந்த சமூகம் உண்டாகும் கண்ணியவாத இதுக்கு நேரம் கொடுக்காம இருந்தா வீட்டுல தருத்தினியமும் முசீபத்தும் சண்ட சச்சரவும் பிளவுகளும் அதை நீர்த்தி கொண்டே இருக்கும் தாய்மார்கள் குறிப்பாக அது தந்தைகளும் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு பகுதிதான் வீட்ட அல்லாஹுடைய விருப்பமான ஒரு இடமாக ஆக்கிக் கொள்வோம் காலத்துல பல நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில நாங்க அதுகளை கொண்டு இந்த அமல்கள்ல வீட்டில ஈடுபட வேண்டும் அதுல சிக்கிறோம் குரான் ஜிலாவத் நாங்க மிகவும் நேசிக்க கூடிய எங்களுடைய இறுதி தூதர் செய்தல் கவுனின் தாஜில் மதீனா முகமது முஸ்தபா அவர்கள் மனிதர்களிலும் சிரேஷ்டமானவர்கள் அல்லாஹுடைய அன்பு அது எங்களுடைய தீனுடைய அடிப்படையானது அல்லாஹுச்சாலா எமக்கு கற்றலை பெருத்திருக்கிறார் நாம் ஒரு நாள் மூமினாக இருக்க முடியாது என்னுடைய உயிர் உடமை சொத்து செல்வம் என்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாத்த விட என்னுடைய நபியை நான் நேசிக்காத வரைக்கும் எப்படி அல்லாவை நான் நேசிக்கின்றன அதே போல இறுதி தூதர் செல்ல ஒலிவு செல்லும் அவர்களையும் நான் நேசிக்க வேண்டும் நபி நேசிப்பது என்பது ஆக முக்கியமான ஒன்றுதான் மேலான சகோதரர்களே நபியுடைய அந்த தாவத்தை நேசிக்க வேண்டும் நபியுடைய அந்த அந்த ஆதத்தை நேசிக்க வேண்டும் நபி சொல்லல்லா ஒளிவு செல்லும் அவர்களுடைய நேசிக்க வேண்டும் அலி வசல்லம் அவர்களுடைய நபியுடைய ஆதத் நபியுடைய தாவத் இந்த மூன்றும் ஆக பிரதானமாகும் வசூல் அல்லாஹு அலி வசல்லம் சக வாழ்வு எப்படி கட்டி அனுப்பினார்கள் வாழக்கூடிய நேரத்தில் மதீனா பூமி ஒரு முன் அவர்கள் ஒரு அழகான ஒரு கன்ஸ்டியூஷன் சேர்ந்து மதீனால வாழ முடியும் என்ற ஒரு கோட்பாட்டை நபியவர்கள் வகுத்தார்கள் அது ஒரு முன்மாதிரியான கோட்பாடாக இருந்தது வசல் அல்லாஹ் அலி அதுல எப்படி ஒருவருக்கொரு விட்டுக் கொடுப்போட ஒருவருக்கொரு மதிச்சி மூணு விஷயங்கள் அந்த அந்த இடம்பெற்றிருக்கின்றன அதுல ஒன்னாவதாக பலவந்தம் என்பது கிடையாது சில பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வட்கட்டாயம் பண்ணக்கூடிய நேரத்தில் அல்லா தால சொன்னார் இந்த மார்க்கத்தில் பலவந்தம் கிடையாது அதனால எங்களை மார்க்கத்தில் யாரையும் பலவிதப்படுத்துவதில்லை நாங்கள் மிருதுவாக அழகாக தான் இந்த மார்க்கத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் அப்படிதான் நாங்கள் அடைய வேண்டும் அதனால திட்டக்கூடாது நோவிக்க கூடாது அவர்களை அவர்களை தூண்டக்கூடாது அவர்கள் இறைவரை திட்ட ஆரம்பிப்பார்கள் ஏன் நீ அவருடைய மதத்தை அவருடைய மார்க்கத்தை நீ திட்டப்போன அவருக்குமர் பிற மதத்தவர்கள் அவர்கள் உங்களை கொண்டு அநியாயம் செய்து உங்களை விரட்டி வரைக்கும் நீங்க அவர்களோடு எப்படி நடந்து கொள்ளும் என்பதெல்லாம் அப்படி செய்யாத வரைக்கும் நீங்க ஒரு நாளும் அவர்களுக்கு நலவுதான் செய்யணும் நேரமாக நடந்து கொள்ள வரும் அப்ப இந்த நாட்டுல நாங்கள் ஆயிரத்தி சற்று வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடிப்படைகள் குரானுடைய உங்களை எங்கும் எங்களுக்கு இந்த நபியவர்கள் காட்டி தந்திருக்கிறேன் அதனால செல்லும் அவர்களுடைய தாவத் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹூ செல்லும் அவர்களை தாயாக அனுப்பியிருக்கிறார் ஒரு பணியில் ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் மிக அழகாக நமக்கு வழிகாட்டி குரானுடைய இந்த திருவசனத்தை வைத்து நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் இது என்னுடைய பாதை பக்கம் அக்கிறேன் அப்துல் அல்லாஹ் தெரிவுடன் என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த நாட்டிலே ஒவ்வொருவரும் பாடமாக்கி இருக்கக்கூடிய சூரத்தான் சூரத்தில் அசுர் சூரத்தில் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அக்கை உண்மையை போதிப்பதையும் அவர்கள் வசியத்து செய்தார்கள் அதே நேரத்தில் அவர்கள் பொறுமையையும் வசியத்து செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த குரான் சூரத்துடைய அமல்களையும் அதே நேரத்தில் உண்மையை போதிக்கிறதையும் அந்த பொறுமையை போதிக்கிறதையும் மிக முக்கியமாக இந்த சஹா வாக்களுடைய அமலாக இருந்து வந்திருக்கிறது சிற்ற அமருங்கள் நாங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் என்றே அதன் ஜபால் ரவி அவர்கள் சொன்னதை அதற்கு அஹா அவர்கள் இறுதி நபியாக உலகத்துக்கு கிரீடமாக பாசம் வைத்திருக்கிறார்கள் அந்நியர்கள் இப்படி புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள் உலகத்தில் வாழ்ந்த எதிரிகள் கூட நபியவர்களை புகழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய உண்மையை ஏற்றுக் இது உண்மையான மார்க்கம் என்பதை அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அதனால் கண்ணியமானவர்களே நாங்கள் மூணு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் நவியவர்கள் எப்படி அந்நியர்களோடு நடந்து கொண்டார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அதை நாம் படிக்க வேண்டும் படித்து கொடுக்க வேண்டும் இந்த ஜஹரானிய சிந்தனையில யாரும் எந்த காரத்தை கொண்டும் போய்விடக் கூடாது என்பதில் மிக கவனமாக எல்லாரும் இருந்து வர வேண்டும் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் இரண்டாவது ரபியுடைய ஆதத்துடைய வலது கையால் கொடுப்பார்கள் வலது கையால் எடுப்பார்கள் சாப்பிடும் பொழுது வலது கையால் சாப்பிடுவார்கள் இடது கையால சாப்பிடுற மனிதனை பார்த்து ரபியவர்கள் அன்பாக பண்பாக சொன்னதுல அவர் பரிகாசமாக எனக்கு அது முடியாது என்றார் கையே சொத்தியாகி விட்டது ஒரு நாள் இதற்கு சக்தி பெற மாட்டா என்று ரபியவர்கள் சொல்லிவிட்டார் அதனால் சின்ன ஒருவருமே வாயசிக்கிறது சலாத்தை நாங்க பரப்புறது இல்லை சலாம் என்பதே ஒரு முக்கியமான அமல்வாறு சலாத்தை பரப்ப வேண்டும் விளையாட சொல்லுங்க எந்த அளவுக்கு நாம் சலாத்தை பரப்புகிறோமோ அல்லாஹலா அதை கொண்டு எங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவார் அதனால் நாம் இந்த சலாத்தை பரப்பி நாம் ஒரு ஒரு அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு மத்தியில் இதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அலுவலம் அவர்களுடைய நபியவர்கள் காட்டி தந்த இரண்டாவது முக்கியமான நபியுடைய ஆதத்தை பழமையாக நபியவர்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பாதத்துகளை அலட்சியமாக இருக்கக்கூடாது கனிவர்களே நபியுடைய வழக்கத்தை மீது வழக்கம் தான் என்று விட்டுவிடக்கூடாது அல்லா ஏற்படுத்துவார் நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றதுல ஆக முக்கியமான ஒன்றுதான் இவ்வாதத்துகள்ல நவியுடைய சுண்ணத்தை பின்பற்ற நான் லாவத்தில பின்பற்ற வேண்டும் ஆதத்தில பின்பற்ற வேண்டும் عبادتلا ومنكتلا نحن نبيع ورغل دان تنبتت ويندوم نبيع ورغل لمكي الله تعالى قد كان لكم في رسول الله اسوات حسنا على حانم الماضي ركردا سوالي ذكران ما آتاكم رسول فقوزوما نهاكم انهفانته نبيع ورغل ايوية ادتتنا تدتت بيكال تذيرند كلهم إذا آنگل، پنگل، سرارگل، مايدمندددددددددددددددددددددددددددددددددددددددددددددددد கவனம் செலுத்துறது மிக அவசியமாக இருக்கும் தொழுறதுல சொன்ன தென்னது நாம தகஜ தொழுகிறதுல சொன்ன தெரிந்தது நாம மித்திர தொழுகிறதுல சொன்ன தென்னது செலாத்தில் ஹாஜா எப்படி சொல்ல வேண்டும் செலாத்தில் எப்படி செய்ய வேண்டும் எனக்கு ஒரு சரியான கன்ஃபியூஸ் ஆக இருக்குது நான் எப்படி இந்த அல்லா கிட்ட இசாரா செஞ்சு அல்லா கிட்ட தேர்தல் பெற்றுக் எல்லா இடத்துல கைல பெற்றுக் கொள்வதற்கு ரெண்டக்கா தொழுது அந்த இஷ்டம் அல்லா உள்ள அதை பொறுமையா பாப்பாவோட ஒரு பிரச்சனை மகனோட ஒரு பிரச்சனை குடும்பத்தோட பிரச்சனை முதலாவது செய்ய வேண்டியது பொறுமையாக இருந்து அல்லா கிட்டக்கே பொறுமையா அல்லா உள்ளத்தை மாத்திரிவர்களே எல்லா விஷயத்திலையும் நபியுடைய ஆதத்திலையும் செல்லம் சுண்ணத்துகளை வழிகாட்டியிருக்கிறார்கள் உணர்வுகளை மதிக்கிறது ஒரு நாள் செல்லம் அவர்களுக்கு உடனே நபர் பாக்குறாங்க பள்ளியில எட்டு ஒன்பது டென்ட் அடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் எப்படி அகமடேட் பண்றது கஷ்டமாக இருக்கும் இப்ப ஒரு ஒரு விதமான ஒரு நிலைமையில தள்ளப்பட்டாங்க ஆயிஷாக்கு வாழான்னு சொன்னா அவங்க ஹேர்ட் ஆயிஷா மட்டும் இருங்க மற்றவங்க எல்லாம் சென்டிமெண்ட்ஸ் உடைக்க கூடாது இது மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது இல்லாதவர்களை பார்த்து சொன்னாங்க போக இல்ல ஏன்னா நீ ரோஷம் உள்ள மனிதர் என்று சொன்னாங்க உன்னருடைய ரோஷத்தையும் நவியவர்கள் மதித்திருக்கிறார்கள் அதனால் இந்த மூணு விஷயத்துல நாங்கள் எல்லாரும் ஒரு சமூகம் இந்த நாட்டில வாழக்கூடியவர்கள் பிற மதங்களை மதிக்க வேண்டும் பிற மதத்தவர்களை மதிக்க வேண்டும் அவர்கள் அவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் செஞ்சு கொள்ள வேண்டும் அதே நேரத்துல உங்களிடமார்க்கும் உங்களுக்கு எங்கடமா இருக்கும் இந்த அடிப்படைகளை அவர்களுக்கு நாங்கள் வைக்க வேண்டும் நபியுடைய சுண்ணாக்களை எங்களுடைய வாதத்துகளை பின்பற்றோம் எல்லாத்தையும் மிக உள்ளத்துக்கு ஒரு தரக்கூடிய ஒன்றுதான் மேலான சகோதரர்களை நவியின் மீது செலவா சொல்வோம் உள்ளத்தில் நிம்மதிய நூறு முறை செலவா சொல்லக்கூடிய பழக்கம் நூறு முறை செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் இன்றே என்ற பயான கேட்கக்கூடிய யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுக்கு நான் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் டெய்லி டைம் ஒதுக்கி நபி செலவா சொல்லுங்க பிறகு வெள்ளிக்கிழமைக்கு பிறகு ஒரு ரிவாயத்தில பதிவாக இருக்கிறது வெள்ளிக்கிழமைக்கு பிறகு ஒரு ஒரு செலவாத் இருக்குது அல்லாஹுலா செய்யதுனா நபியில் என்ற எது முறை ஓதினால் எண்பது வருடத்துடைய பாவம் அசர் தொழுகைக்கு பிறகு இந்த செலவாற்ற ஓதர பழக்கத்தை ஏற்படுத்த அல்லா முகமதின் நபியில் உம்மியும் என்ற எண்பது முறை ஓதினால் அசருடைய அதே இடத்திலிருந்து ஓதினால் எண்பது வருட பாவம் அல்லா தர்ஜாத்துகளை உயர்த்துவார்கள் அன்பு நபி செல்லம் அவர்கள் மீதுவதை கொண்டு ஏராளமான தஸ்வி செய்யக்கூடிய பழக்கம் இஸ்தார் ஒவ்வொரு நேரமும் அல்லா கிட்ட இஸ்திஃபார் சென்று கொண்டிருக்க நிரம்பியவன் பாவம் மனிதனால நடந்து கொண்டே இருக்கும் பாவம் நடக்கும் என்று தெரியாது இந்த காலம் அப்படிப்பட்ட காலம் யாரும் பாவத்தை விட்டு பரிசுத்தமானவர்கள் அல்ல நவிமார்களை தவிர்கள் பாவத்தை விட்டு பரிசுத்தமாக இருக்கிறார் நாம் எல்லாரும் பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் பெரியா தரவாக தெரிவாக மனிதன் பாவத்தில் கண்ணால காதால செயலால தன்னுடைய சிந்தனையால ஒவ்வொரு நேரமும் பாவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வது அதை மிகவும் பொருத்தமாக இருக்கும் மிகவும் பொருத்தமாக இருக்கும் பாவம் மன்னிக்கிறதுக் கொண்டு எல்லா இடத்திலுக்கே ஒரு ஒருவர் ஒரு மடிச்சு குழந்த பாவத்தை சொல்லூடாது மூணு முறை நபய விரட்டினார பாவம் பாவத்துக்கு எல்லா இடத்துல வேண்டும் பொருளாதாரம் வியாபாரத்தில் தவறு நடக்குது குடுக்கல் வாங்க தவறு நடக்குது குழந்தைகளுக்கு நீளமாக நடக்கிறது மனைவார்களுக்கு தவறு நடக்குது பெற்றோர்களுக்கு தவறு நடக்குது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தவறு இப்படி ஏராளமான தவறுகள் மனிதன் செஞ்சு கொண்டிருக்கிறார் அதுக்குதான் சொல்கிறோம் உலமாக்க உட்கார்ந்து கேளுங்க மார்க்கம் என்னன்றதை விலைக்கோங்க இன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க உலமாக்களோட நல்ல உறவு உலமாக்களைமாக்களுக்கு ஆகப்பெரியாத் தன்னைக்கு தேவையானது வந்தா தான் இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லாட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல மார்க்கற சொன்னாக இருக்கும் பாதுகாப்புல மன்றாடி நவீன் மீது செலவா சொல்லக்கூடிய பழக்கத்தை எல்லாரும் ஏற்படுத்துவோம் செய்வோம் செலவா தோதுவோம் நவீன் மீது தொழுகையில வரக்கூடிய அந்த செலவாத்தை ஓதுவோம் உள்ளத்தில் இருக்கூடிய உள்ள செல்லும் அவர்களுக்கு எதிரிகள் சூழ்ந்திருக்க கூடிய நேரத்தில் சொன்னதும் கவலை வேண்டாம் அல்லா எங்களோடு இருக்கிறான் அல்லா எங்களோடு இருக்கிறான் என்ற உணர்வோடு வாழணும் என்ன நான் சொல்ல ஏற்படுத்துசிட் யார் ஒரு சாதாரண போயிட்டு சந்திக்கிறதாக இருந்தாலும் எடுக்கணும் இப்ப நீங்க மசிதில் உட்கார்ந்து ரெண்டரை காத்து தொழுதா இன்றைக்கு நான் கன்னிவார்களே இந்த நாட்டுக்கு தேவையான ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்த ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வீடும் நான் சொன்ன இந்த அமல்கள் இது ரஜபுடைய மாதம் அல்ல பாரதி வரவேண்டும் அப்ப முதலாவது நான் சொல்ற இன்றைக்கு நானும் நீங்களும் அமல்கள் ஈடுபடும் நல்லமல்கள் ஈடுபட்டு ஒரு சிறந்த சமூகமாக மாறணும் அலிசல்லம் சொல்லி தந்த அவர்களுடைய ஆதத் அவருடைய அவருடைய தாவத்துல நாம் எல்லாரும் ஈடுபடணும் இது கடமையாக நான் எடுத்துக்கொள்ளணும் அதை கொண்டுதான் ஒரு சமூகம் இந்த நாட்டில் வாழக்கூடிய நாங்கள் பெரும்பான்மை சமூகத்துக்கு நபிங்க மதீனால அந்த கன்ஸ்டியூஷன் எப்படி போட்டு தந்தார்களோ அதை நாங்கள் கடைபிடிக்கிறோம் இந்த பெரும்பான்மை சமூகத்துடைய உள்ளங்களை நோவிக்கிற விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ளுங்கள் நல்ல மக்கள் இந்த நாட்டு மக்கள் நல்ல மக்கள் நாங்கள் ஆயிரத்து முன்னூறு வருடம் மூதாதையர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு போயிட்டிருக்கிறார்கள் அவர்களை மதித்து நடக்க வேண்டும் இந்த நாட்டுடைய சட்டத்தை நாங்கள் மதிக்க வேண்டும் இந்த நாட்டுடைய சட்டத்தை மதிக்க வேண்டும் நாட்டு முஸ்லிம்களுக்கு தரப்பட்ட உரிமைகளை அணுக வேண்டும் ஒவ்வொருவரும் வாழ்ந்த மற்றவங்களை இந்த பாத தன் இஸ்முன் ஆபப்பெரிய அதே நேரத்தில் குரான் இந்த மூணையும் ஒன்னாவதே மற்றவர்களை தவறான வாட்ஸ்அப்பும் அந்த மெசேஜும் இந்த இன்ஸ்டாகிராமும் யூடியூபும் இது மனிதன் நல்லது சேர்த்துக்கு தரப்பட்டிருக்கிறேன் தவிர கத்திய குடுக்கிறது குத்துறதுக்கு இல்ல கத்திய யாரும் தன்னை குத்தி கொண்டு பிறகு குத்துறதா நடந்துச்சு உல அநியாயக்கார இந்த வருடங்களாக சொல்லி தர இல்ல மார்க்கம் சொல்லி தந்ததே மற்றவர்களை பதிச்சு நல்ல முறையில் ஈடுபடணும் நல்லதை பரப்பணும் ஒருவருடைய தவறு இருந்தாலும் மறைக்கணும் அப்பதான் அல்லா சாலா உண்ட தவறு மறைப்பாகணும் மற்றவங்களோட குற்றங்களை இல்லாத அவதூர கட்டினால் அவர் பெரிய குற்றவாளியாக யாராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களும் இந்த கோவிலுடைய இந்த சோதனையிலிருந்து நாங்க விடுவிக்கிறதுக்கு அல்லாவிட்ட மன்றாடுங்க இது முதலாவது நான் சொல்ல இரண்டாவது மேலான சகோதரிகளை ஆக முக்கியமாக ஒருவர் ஒருவர் மதிச்சு நடப்போம் ஒருவருக்கு ஒரு துவா செய்வோம் மதிச்சு நடப்போம் விட்டுக் உலமாக்கள் இடத்துல மார்கத்தைக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க இந்த நாட்டுல எட்டாயிரம் உலமாக்கல் ஜிம்மித்திலமான அங்கத்துவம் பெற்று உலமாக்கல் வேற்றுமை அடையாதீர்கள் ஒற்றுமை ஆகிருங்க உலமாக்கள் வேற்றுமை அடைந்தா மக்கள் உப்பையை கட்டு போன உப்பை கட்டு போனா என்ன நடக்கும் அதனால உலமாக்கல் ஒருவருக்கொரு வெற்றுக் கொடுக்கும் நோக்கத்தோட ஜெயத்திலமான இரண்டாயிரத்தி ஒன்பது இருக்குது ஒற்றுமை பிரகடனம் அது மசிதிகள்ல தொங்குவீங்க ஒற்று மக்கள் வேற்றுமை அவர தரக்கா வந்தா அவர் சாசரியா அவர் சுரவர்தியா அவர் அளவியா அவர் முஸ்தபவியா அவர் தரேக்காவ சேர்ந்து உள்ளவர்கள் தரக்காக்கில் உள்ளவர்கள் மதிங்க மற்றவர்களையும் மதிங்க முஸ்லீம்கள் பூமின்கள் மதிங்க அந்நியர்களுக்கே நீங்க மதிச்சி நடங்கு என்று சொல்லக்கூட எங்களுக்குள்ள நாம் எப்படி வேற்றுமை கடைபிடிக்கலாம் ஒரு நபையவர்கள் யூதனுடைய பணத்துக்கே எழும இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் முஸ்லிம்கள் எப்படி வெட்டி திண்டுக்கொண்டு இருக்கலாம் இந்த நாட்டுல ஆகப்பரிய விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒரு துவா செஞ்சு நல்லிணக்கத்தோட வாழ்த்துக்கிறாங்க முயற்சி செய்ய வேண்டும் என்றே மிக பணிவாக நான் வேண்டிகொள்கிறேன் இது உலமாக்கல் இடத்துல மார்க்கத்தை கேளுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்டும் கேளுங்க உலமாக்கல் இருக்கிறாங்க மதுரை சாக்கள் இருக்குது பள்ளிகள் மசிதிகள் இருக்குது உலமாக்கல்தோங்க இருக்குது திங்கட்கிழமையிலிருந்து ஒன்பது மணி மாலை வரைக்கும் உங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் இந்த நம்பருக்கு நீங்க எடுங்க போன் ஜீரோ நைன் ஜீரோ லேசான நம்பர் ஜீரோ டபுள் ஒன் தனிப்பட்ட வாழ்க்கை ஆக நல்ல வீட்டில் உள்ள உலமாக்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அலிமாக்கள் பெண்களும் இன்றைக்கு ஓதி இருக்கிறாங்க அவங்களோட மார்க்கத்தை கேட்டுக்கல்லும் பெண்களுக்கு இல்லையா உங்களோட குடும்பத்தில் உள்ள ஆளுங்க உங்களோட மகள உள்ளவர்கள் அமைப்புகள் நூத்தி அறுபது இருக்குது அப்படி உங்களுக்கு இல்லாத பட்சத்துல இந்த ஹோட்லை கண்ணியமானவர்களே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தரீக்காவும் மதிங்க ஜமாத்துகளை மதிங்க நான் இதே விஷயத்த எனக்கு தெரிய நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து இந்த மெம்பர்ல பேசி வருகிறேன் இன்னைக்கு முப்பத்தி வருஷமாக நான் சொல்லி வருகிறேன் நாங்களும் யாரையும் யாரும் அதற்கு கத்தளை இடவாங்க ஒற்றுமையை வளங்க மன்னிங்க விட்டு கொடுங்க துவாசத் பேசாதீங்க மற்றவர்களை பத்தி பரம்புறம் பேசாதீங்க அவர்கள் மற்றவங்களை தோண்டி தோண்டி அவர்களுடைய குற்றங்களை பார்க்காதீங்க தன் தப்பான எண்ணங்களை வைக்காதீங்க கண்ணியவார்களே எனக்கும் உங்களுக்கும் செய்து கொண்டு இந்த கடந்த காலங்களில் நாங்கள் விட்ட சில சில தவறுகளை புரிந்து சமூகம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஊரும் நாடும் இதுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு சமீப காலங்களில் எங்களுக்கு நெருக்கமான சிலர் ி விட்ட உலகளாவியிலும் இந்த நாட்டிலையும் உலக நாடுகளையும் இருக்கலாம் நல்லாகிவிட்டார்கள் தாயும் ஒரு சகோதரரும் இந்த வாரத்தில் மோத்தாகிவிட்டார்கள் இந்த நாடு அறிந்த இந்த ரேடியோ சிலோ எஸ் எல் பி சி தெரிந்த ஒரு மகான் தான் எங்களுடைய கண்டிமோதானா என்று ஒரு அம்பசராக மதிக்கப்படக்கூடிய அந்த தாய் சலாவுதீன் அவர்கள் அவர்களுடைய அந்த புத்தகத்தை நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் யாரும் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய ஒரு தலைப்புல மகாபொத்த என்ற ஒரு புத்தகத்தை தயாரித்து சிங்களத்திலையும் இங்கிலீஷிலையும் அவர்களே பள்ளி பள்ளிக்கு பயிற்சி இதை பல காலங்களாக அவர்களுடைய பயான்களை தொள்ளாயிரத்தி அறுபதுகள் அறுபது அறுபத்தி ஒண்ணுல பிறந்த நேரம் எந்த வீட்டுல வந்து என்ன பெற்றோர்கள் சொல்வார்கள் அக்கை கால ஈடுபட்டவர்கள் அவர்கள் என்று அந்த காலத்துல ஆயிரத்தி அல்லா அவருடைய பாரியாருக்கு பெரிய தினத்தில் சுருதோஷம் அதோட எங்க கொழும்புல எங்களோட மிக நெருக்கமாக ரோட்ல இருந்த ஒரு சகோதரர் நேற்று கோவிட் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் மேமன் சமூகத்தை சேர்ந்த வெள்ளவத்து சேர்ந்த சகோதரர் ரஃபீக் அவர்கள் சகோதரர் கொல்பட்டியை சேர்ந்தவர் அல்ல வெள்ளவத்தை சேர்ந்தவர் அருமையத்தில் பரா ஒரு குழந்தை பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கு இருபது வருஷத்துக்கு ஒரு ஒரு டீம் ஒர்க்காக அவருடைய வீட்டை தன்னுடைய வீட்டை தன்னுடைய வீட்டை மதரசாவாக மாற்றி அவர் காலையிலிருந்து வெளியேறி போயிட்டு விடுவார் எதுக்காக வேண்டி காலையில போயிருவார் தொழிலுக்கு ஒன்பது மணியிலிருந்து அந்த மாலை வரைக்கும் வீட்டுக்கு இரவு தேவைப்பட்டாலும் வரமாட்டார் ஏன் அந்த மதரசா முடிவு வரைக்கும் தன்னுடைய வீடு வெள்ள வத்த வீடை ஆயிரக்கணக்கான பெண்களுடைய எதிர்காலம் உருவாக்குவதற்கு இன்றைக்கு லண்டன்லையும் அமெரிக்காலையும் பிரான்ஸ்லையும் ஆஸ்திரேலியாலையும் நான் போயிட்டு பார்க்க கூட இந்த வீட்டுல ஓதில புள்ளை இன்றைக்கு இலங்கையிலையும் உலகத்திலையும் அவர்கள் பணிவிட சென்று நிச்சயமாக உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நாம் யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்தார்களோ எல்லோருக்கும் ஆறுதல் சொல்கிறோம் அல்லா தாலா உங்களோட பெற்றோர்கள் குழந்தைகள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருடைய கபரையும் அல்லா தாலா பிரகாசிக்க செய்ய வேண்டும் நாங்க விட்டு மாஷல்ல இந்த மசிதில் குறைஞ்சதை இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு பல வருடங்களாக ஜும்மாவுடைய ஹுத்மாவை ரேடியோல நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது வேற்றுமை இல்லாமல் அழகாக எல்லாரையும் மதித்து ஒரு அழகாக நிர்வாகத்தை செய்து கொண்டு ஒரு முன்மாதிரியாக இந்த இந்த பணியை பல வருடங்களாக செய்து வருகிறார்கள் அதனால் இதையும் நான் எல்லாரும் மதித்தவர்களாக நாங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டுக்குடு போட தூர் நோக்கோட இந்த பணிகள்ல ஈடுபட வேண்டும் மேலான சகோதரர்களே எப்ப நாங்க வேற்றுமையின் பக்கம் போகுமோ குர்ஆன் சில எச்சரிக்கிகளே நமக்கு மிக மிக செய்துிருக்கிறது. உஸ்குரு நிஅமத் அல்லாஹ் আলাইকুম இத் குன்ตุம் ஆதாஃன் ஃபஅல்லஃ பையனா குሉபிகும் ஃபஸ்பதத் மின்அமத்தி இக்வானா அல்லாஹ் تعالی உங்களமீதே அல்லாஹ் புரிந்துறكم அந்த அர்ளே நினைத்து பாருங்கள் நீங்கள் ஒரு ஒரு குறவர் எதிரிகளாக புருந்துந்து அந்த சமயத்தில் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு உள்ளங்களுக்கு இஸ்லாம் இஸ்லாம் என்னும் அன்பையூற்றி அல்லா ஆகவே அல்லாவின் நீங்கள் சகோதரர்களாக விட்டீர்கள் என்று அல்லாஹு இதை ஞாபகப்படுத்துகிறார் அதே நேரம் இன்னமல் மீனூன மூமிங்கள் நிச்சயமாக மூமிங்கள் யாவரும் சகோதர்கள் ஆகவே இருக்கின்றீர்கள் நீங்கள் இரு சகோதரர்களுக்கு இடையில் சமாதானம் உண்டாக்குங்கள் இன்னும் உங்கள் மீது அந்த கிருவை செய்யப்படும் பொருட்களை நீங்கள் அல்லாவை அஞ்சுங்கள் யாவரும் சகோதர்கள் ஆகவே இருக்கின்றீர்கள் உங்கள் இரு சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் சமாதானம் உண்டாக்குங்கள் என்று அல்லாஹாலா அதை செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுடைய அந்த ரஹமத்தை அடைவீர்கள் என்பதாக அல்லாஹாலா இங்கே கோடி இருக்கிறார் நீங்கள் அப்படி தைரியத்தை இழக்க வேண்டாம் நீங்கள் தான் விசுவாசிகளாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் வந்து அல்லா தாலா மிக மேலானவன் உங்களை உயர்த்துவான் என்று நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்த காலமெல்லாம் அல்லா தாலா உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் நீங்கள் உண்மையாகவே உயர்த்தப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹாலம் தருகிறார் அதனால் கண்ணியமானவர்களே ஒரு மதித்து ஒரு விட்டு கொடுத்து ஒரு துவா செய்து ஒரு சிறந்த சமூகமாக மாற நாம் முற்பட வேண்டும் என்பதை நான் மிக வலியுறுத்தி இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக் கொள்ள அதே நேரத்தில் அல்லாஹாலாவுடைய ஒரு எச்சரிக்கையும் இங்கே சொல்லிக் கொண்டு முடிக்க விரும்புகிறேன் உள்ளாக என்பதாக அல்லாஹு இந்த சூரத்தில் அன்பார் நாற்பத்தி ஆறாவது திருவசனத்தில் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் நாங்கள் பிளவுபடக்கூடாத அல்லாரசூலுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் எப்ப நாம் கிளவுபட்டு போவோமோ ஒருவருக்கு வேற்றுமை அடைந்து போவோமோ எங்களுடைய சக்தியை எழுந்து விடுவோம் எங்களுடைய தைரியத்தை எழுந்து விடுவோம் கோலைகளாகி விடுவோம் கோலைகளாகி விடுவது மாத்திரமல்ல பலத்தையும் நாம் எழுந்துவிட்ட ஒரு சமுதாயமாக மாறுவோம் அதனால் நாம் உள்ளத்தால் வா செய்கிறோம் யார் இந்த சமூகத்தை ஒற்றுமையான சமூகமாக ஒன்றுபட்டு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கருவாயாக யார் இந்த நல்ல நல்ல சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்குமே உதவி செய்வாயாக விட்டு மர்ணித்த எல்லோருடைய கவரேஜை பிரகாசிக்க செய்வாய் குறிப்பாக இந்த எஸ் எல்பிசி நிறுவனத்தினூடாக அதனுடைய டிரக்டராக இருக்கலாம் அதை யார் யாரெல்லாம் உதவியாக இருந்தேன் இதுவரை காலம் முஸ்லீம் சேவையில் இந்த நல்ல பணிகளை செய்து கொண்டு மரணித்த உயிர் வாழக்கூடிய இருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையும் இந்த மசித் நிர்வாகிகள் இந்த நாட்டில் உள்ள எல்லா மசித் நிர்வாகிகளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக ஆகியாக